முன்னூற்றி எழுபத்தி ஐந்து அறிவிக்கின்றார்கள் மூன்று குணங்கள் எவரிடம் உள்ளதோ அவர் அதன் மூலம் இறை நம்பிக்கையின் சுவையை யோசிப்பார் ஒன்று அல்லாஹுவும் அவனது தூதரும் மற்ற அனைத்தையும் விட ஒருவருக்கு மிக விருப்பமானதாக இருப்பது இரண்டு ஒருவரை மட்டுமே விரும்புவது மூன்று மறுப்பை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றிய இறை மறுப்பின் பக்கம் மீண்டும் செல்வதை நெருப்பில் போடப்படுவதை போல் ஒருவர் விருப்பது என்று நபி சொல்லாமல் கூறினார்கள் புகாரி ஒன்று முஸ்லிம் நான்கு